ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து ஷண்ணவதி தர்ப்பணங்களில் சில புண்ணியகாலங்களில் தர்ப்பணங்கள் செய்ய முடியாமல் போனால் அதற்கு பரிகாரமாக சொன்ன மந்திரஜபங்களை பார்த்துன்னு வரும் அதில் அமாவாஸ்ய அன்னைக்கு செய்ய வேண்டியதான தரிச தர்ப்பணம் விட்டு போனால் அதற்காக செய்ய மந்திரத்தை பார்த்தோம் அடுத்ததாக நயசியாவா மந்திரஞ்சம் தா ஜபேத் யுகாதயோ எதா நியூன குருதேனச்சாப்பியா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது யுகாதின்னு புண்ணிய காலம் வருடத்தில் நான்கு தடவை வரும் இந்த ஒரு வருடத்தில் நாலு தடவை வரக்கூடியதான யுகாதி புண்ணிய காலம் அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை விட்டுவிட்டால் நயசியாவா அப்படின்னு ஒரு ரிக் இருக்குது ரிக்வேதத்தில் அந்த ரிங் மந்திரத்தை நூறு தடவை ஜபம் பணினால் அந்த விட்டு யுகாதி பூர்ணமாக ஆகிறது விட்டுப்போனதாக ஆகாது அப்படின்னு நமக்கு இந்த வாக்கியமானது சொல்கிறது அடுத்ததாக மண்வாதி புண்ணிய காலம் இந்த மண்வாதி புண்ணிய காலம் அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய தர்ப்பணம் விடப்பட்டு போனால் அதாவது விட்டு போனால் தொம்புவதவாரம் ஜலே ஜபேத் மன்வாதயோ எதா நியூனாக குருதேனவா பியா தொம்புவஹான்னு ஒரு ரிங் மந்திரம் இருக்குது ரிக்வேதத்தில் இந்த மந்திரத்தை சமுதிரஸ்நானம் செய்துட்டு அந்த ஜலத்திலேயே நின்று கொண்டு நூறு தடவை இந்த ரிக்கை ஜபம் பதினால் அந்த மன்வாதி புண்ணியகாலத்தில் கவனிக்காமல் நாம் செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை விட்டதனுடைய பாபம் போகிறது அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு சொல்கிறது இதே மந்திரம்தான் திஸ்ரோஷ்டகாவை விட்டுட்டாலும் செய்யணும் திஸ்ரோஷ்டகான்னு மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களில் வரக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமியில் செய்ய வேண்டியது இந்த திஸ்ரோஷ்டகான்னு பேர் இது ரொம்ப முக்கியம் இந்த திஸ்ரோஷ்டகா விஷயத்தில் சொல்கிற பொழுது அஷ்டகா நவிகன்யதே அப்படின்னு தாயார் தகப்பனார்களுக்கு கர்மா பண்ணிகிட்டு இருக்கிற பொழுது ஒரு வருஷத்துக்குள்ளே வேறு எந்த ஸ்ராத்தமும் நாம் செய்யக்கூடாது இந்த சண்ணவதியையும் தர்ப்பணமாகத்தான் செய்யணும் சகரன் மகாலயம் அந்த வருடம் கிடையாது இருந்தும் கூட அஷ்டகா நவிகன்யத்தே இந்த திசுரோஷ்டகா மட்டும் விட்டே போகாது செய்யணும் அப்படின்னு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த திஸ்ரோஷ்டகா புண்ணியகாலம் இந்த திச்ரோஷ்டகாவும் தெரியாமல் விடப்பட்டு போனால் இதே தொம்புவகாங்கிற மந்திரத்தை சமுத்திரஸ்நானம் செய்துட்டு அந்த ஜலத்திலேயே நின்று கொண்டு நூறு தடவை ஜபம் பண்ணணும் அதேபோல் மகாலயம் விடப்பட்டு போனால் துரோ அஸ்வஸ்ய மந்திர்சம்வி மாசையோ மகாலயம் எதா நியூனம் ததா சம்பூர்ணமே தி தப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது மகாலய பட்சத்தில் நாம செய்ய வேண்டிய சக்கரன் மகாலய ஸ்ராத்தம் இருக்கு இந்த சக்கரன் மகாலய ஸ்ராத்தம் விட்டு போனால் இந்த துரோ அஸ்வஸ்யா அப்படின்னு ஒரு ரிங் மந்திரம் இருக்குது ரிக்வேதத்தில் அந்த மந்திரத்தை தினமும் பத்து தடவை வீதம் ஜபம் செய்துண்டு இரண்டு மாதங்களுக்கு அப்படி செய்தால் அந்த வருடம் நாம் செய்ய வேண்டிய சக்கரன் மகாலயத்தை விட்ட பாபம் போகிறது பிதாபம் நீங்கிறது மகாலயபக்ஷத்தில் நாம் ரெண்டு விதமான ஸ்ராத்தங்களை பண்ணுறோம் பக்ஷ மகாலயம்னு ஒன்றும் பதினாறு நாளைக்கு தர்ப்பணமாக செய்வது இது இல்லாமல் சக்கரன் மகாலயம்னு ஒன்று செய்யணும் இந்த சக்கரன் மகாலயம் விடப்பட்டு போனால் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்படி இந்த ரிங் மந்திரங்களையெல்லாம் நாம் ரிக்வேதத்தில் இருப்பதுனாலே ருக்வேதம் அத்தியனம் செய்தவர்கள்ட்ட இந்த மந்திரங்களை நாம் அத்தியனம் பண்ணணும் சொல்லிக்கணும் இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டு எந்த புண்ணியகாலம் விட்டு போனதோ அதற்கு பரிகாரமாக இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணணும் இல்லை நாம் அத்தியனம் செய்யலை அப்படின்னா சமுத்திர ஸ்நானம்தான் அதற்கு பரிகாரம் எந்த புண்ணியகாலம் விட்டு போச்சோ அதே புண்ணியகாலம் திரும்பவும் வர்றதுக்குள்ள சமுத்திரத்திற்கு போய் ஸ்நானம் செய்துட்டு வரணும் மகாசங்கல்பம்னு ஒன்று இருக்குது அந்த மகாசங்கல்பம் சொல்லி சமுத்திர ஸ்நானம் செய்துட்டு வந்தால்தான் அடுத்த அதே புண்ணிய காலத்தில் நாம் தர்ப்பணம் செய்ய முடியும் இல்லைன்னா அது நியூனமாகவே இருக்கும் நியூனம் அப்படின்னா ஒரு குறைபாடாகவே இருக்கும் நமக்கு ஒரு கால் இல்லாத மாதிரி ரெண்டு கால் இருந்தால் தான் நாம் ஸ்டெடியாக இருக்க முடியும் நிற்க முடியும் ஒரு கால் இல்லைன்னா அதற்கு பதிலாக ஒரு குச்சியை ஊனிக்கணும் அது இல்லைன்னா நம்மளால் நிற்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நியூனம் அப்படின்னா ஊனம்னு அர்த்தம் அதுதான் தமிழில் ஊனம்னு சொல்கிறோம் அப்படி நியூனமாக போயிடும் அப்படி போகாமல் இருக்கணும்னா இந்த சமுத்திர ஸ்நானம் மகாசங்கல்பம் சொல்லி சமுத்திர ஸ்நானம் செய்து அதற்கான பரிகாரங்களை செய்த பிறகு இந்த புண்ணியகால தர்ப்பணங்களை செய்யணும் இதில் மூன்று புண்ணிய காலங்களுக்கு மட்டும் இந்த ரிங் மந்திரங்கள் பரிகாரமாக சொல்லலை அதாவது சங்கரமணம் மாதப்பிறப்பு வைத்திருதி வியபாத்தம் இந்த மூன்று புண்ணிய காலங்களுக்கும் ரிங் மந்திரம் பரிகாரமாக சொல்லப்படலை அதற்கு பராசரஸ்மிருதியில் சொல்கிற பொழுது சகசர காயத்ரியை பரிகாரமாக சொல்லியிருக்கு பராசர ஸ்மிருதியில் ஆயிரத்தெட்டு காயத்ரி ஜம்மம் பண்ணணும் விதிபாத புண்ணிய காலம் விட்டு போனால் வைத்துருதி புண்ணிய காலம் விட்டு போனால் மாதப்பிறப்பு புண்ணியகால தர்ப்பணம் விட்டு போனால் அப்படி இந்த சண்ணவதி தர்ப்பணங்கள் மிக மிக முக்கியம் கட்டாயம் நாம் செய்யணும் இத்தனை நாளைக்கு செய்யலையே அப்படின்னா தப்பு இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு புண்ணிய காலங்கள் செய்வதுன்னு நாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் அது அபியாசம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா பதினஞ்சு நிமிஷ காரியம்தான் தர்ப்பணம் அப்படி பண்ணுறதுன்னு பழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா விடாமல் செய்யலாம் சுலபமான காரியம் இந்த தர்ப்பணம் ஒன்றை செய்தாலே நாம் பெருசாக பித்ருசாபம் நீங்குவதற்கு திலகோமம்னு செய்ய வேண்டி வராது கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் சிரமப்பட வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படாது அப்படி சுலபமாக தான் நம் முன்னோர்கள் வச்சுருக்கா மகரிஷிகளும் சுலபமாகத்தான் இந்த பரிகாரங்களை நமக்கு கொடுத்துருக்கா இந்த கர்மாக்களையும் நமக்கு சுலபமாகத்தான் கொடுத்துருக்கா இதையெல்லாம் இந்த சன்னவதியையும் அனைவரும் அவசியம் சிராதமாகத்தான் செய்த ஆகணும்னு சொல்லியிருந்தால் எவ்வளவு சிரமம் நமக்கு அப்படி இல்லாமல் நமக்கு அனுகிரக புத்தியோடு கூட இவைகளெல்லாம் தர்ப்பணமாகவும் செய்யலாம் அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்தது பெரிய உபகாரம் ஆகினால இந்த சன்னவதியையும் தர்ப்பணமாகவாவது நாம் செய்யணும் ஸ்ராத்தங்களாக செய்யணும்னா அதற்கு அந்த பிரயோகங்கள்லேயே நிறைய விசேஷங்கள் இருக்குது அதையெல்லாம் குறித்து வச்சு எழுதி வச்சுதான் சன்னவத்திகளை சிராதமாக ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து ஏதோ ஒன்று ரெண்டு செய்துட்டு விட்டுடுறது அப்படிங்கிறதெல்லாம் கூடாது கூடிய வரையிலும் நாம் செய்வது ஒன்று ரெண்டு புண்ணியகாலங்கள் செய்வதுன்னு ஆரம்பித்தால் நம்மையே அறியாமல் வருஷத்தில் தொண்ணூற்றி ஆறையும் செய்துடுவோம் அப்படி நம்முடைய பித்தக்கள் அனுகிரகம் பண்ணுவாள் நாம் ஒரு அடி எடுத்து வச்சா நம்முடைய பித்திருக்கள் நம்மை அனுகிரக புத்தியோடு கூட நமக்கு இதையெல்லாம் செய்யும்படியாக பண்ணுவாள் இந்த அளவுக்கு இதை மனதில் வச்சுக்கணும் இந்த சண்ணவதி தர்ப்பணம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்